ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று அபு ஹுரேரா ராகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நல்லதை நாடும் அடிமை ஒருவருக்கு இரண்டு நற்கூலிகள் உண்டு என்று நபி அணி அனிசல்ல அபு ஹுரேராவின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் வழியில் அறப்போர் செய்வதும் ஹஜ்ஜு செய்வதும் என் தாயாருக்கு பணிவிடைய செய்வதும் இல்லை என்றால் நான் ஒரு அடிமையாக இருந்து இறப்பதையே விரும்புகிறேன் என்று அபு ஹொரேராரதி எல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஐந்து நான்கு எட்டு முஸ்லிம் ஒன்று